வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுரகாண்டம் இந்திரன் அருச்சனை படலம் கொடியூரு கொண்டு முன்னம் குண்டிகை இருந்த பிள்ளை படிமி செய்யதனைத் தள்ளப்படர்ந்த காவிரியின் தன்மை விடலரும் தலையின் நீக்கி வியனெறிப்படுத்தலோடும் அடிகளின் அருளாற் செல்லும் ஆறுயிர் பண்டொரு தந்தியானோன் படர் சிறை புள்ளாய்த்தள்ள குண்டிகை இருந்த நீத்தங் குவலயம் படர்ந்த பான்மை எண்டருந்தடையால் வல்லோன் இருங்கடத்திட்ட பாந்தல் மண்டலத்தொருவன் நீப்ப வழிக் கொளல் போன்றதன்றே ஏதத்தின் ஒழுக்கு நீக்கும் இறைவன் நூல் ஒழுக்கும் தொல்லை வேதத்தின் ஒழுக்கும் நோற்று வீட்டினை அடையும் நீரார் போதத்தின் ஒழுக்கும் எங்கோன் புரிதரு கருணை என்னும் ஓதத்தின் ஒழுக்கும்மென்னக் காவிரியோடிற்றே தள்ளரும் பறவை ஏழும் தரணியைச் சூழ்ந்து நின்ற உள்ளுரு தொடர்பு நாடி ஆவையும் ஒருங்கு நண்ணி பொள்ளெனப் புகுந்ததென்னப் புவியலாம் பரவி ஆர்த்து தெள்ளிதிர்கலங்கி நீத்தன் தெளிகிலா தொழுகிற்றாமால் தென்ிறைப்புணர் எல்லாம் திணைத் துணையாக வாரி உண்டருள் முனிவன் தீர்த்தம் ஒன்றினை வேண்டுமெல்லை அண்டர்தம் பெருமான் நல்க அன்னவன் கரத்திலேந்தும் குண்டிகை புனர்க்கு நேரா கூறுதற்கோ அவையுண்டோ தொல்லையிற்குரியோன் வந்தான் துய்க்குமோ இன்னும் என்ன வல்லையில் தழைகள் பற்றி வாரிதி கூவிப்பாரின் எல்லையில் படர்ந்ததென்ன இலை செறி பொதும்பர் ஈட்டம் பறித்து மேல் கொண்டோடியதொலிகள் நீத்தம் சந்தமும் அகிலும் சங்கும் தரளமும் கவரிதானும் சிந்துரத் தீரும் பொன்னும் மணிகளும் திரை மேற்கொண்டு வந்திழி நதியின் தன்மை வருணன் இப்பொருள்களெல்லாம் இந்திரன் தன்பால் ஓச்ச ஏகுதல் போன்ற மாதோ தடம் பொற்றேறும் மதகரித்தொகையும் மாந்தர் நிறைகளும் தரங்க மாவும் நெறிக்கொடு மகவான் தன் பால் விரைவொடு சேரல் சூரன் விண்ணவர்கரசன் மீது பொற விடுத்த ஆனை வெள்ளம் போவன போன்றதன்றே ஆவதோர் இணையவாற்றால் அலையினால் அகல்வான் முட்டி காவதம் பலவாயான் காசினி அளந்து கீழ்ப்பால் போவதோர் பொன்னினித்தம் புரந்தரன் இருந்து நோர்க்கும் தாவருவனத்திற்போதார் தண்தலை புகுே ஓடுநீர் நீத்தப் பொன்னி ஒல்லையில் காமர்காவில் பீடுர வருதலோடும் பேதுரு மகவான் காணா ஆடினான் நகைத்தான் எங்கோ நருச்சனை முடிந்ததென்று பாடினான் முதல்வன் தாளை பரவினான் படர்ச்சி தீர்ந்த சீரினையகற்றி நீங்காத் திருவினை மாற்றித் தொல்பேர் ஊரிணைக் கவர்ந்து தன்னோர் உயிருக்கும் இறுதி நாடும் சூரனை வென்றால் என்ன தொலைவிழா மதற்புமிக்கான் ஆரவன் உளத்தில் கொண்ட உவகையை அறைதற்பாலார் பாடுரு பொன்னி நீத்தம் பாய்தலும் பகவானே போல் வாடுகின்ற தன்கா வல்லையில் கிளர்ச்சி எய்தி ஆடுரு பசி நோயுற்றோர் அரும் பெறல் அமிர்தம் வந்து கூடுர நுகர்ந்தாலென்ன குளிர்பொடுதளிர்த்ததன்றே வானிறைகின்ற கொன்மூவார் துளிதலைய பின்ை காநிறை மரனும் பூடும் வல்லியும் கவின்றாலென்ன மே நிறை அடைகள் மல்கி விரிதரு சினையும் போதும் தானிறைகின்றதம்மா சதமகன் வளர்த்த பூங்கா வானில அளவிட வளர்ந்த புன்னைகள் ஆனவை முழுவதும் அரும்புகின்றன தூணகை நித்திலத் தொடையல் மெய்யுடை நீ நிறமாயவன் நிலையதொக்குமால் தன்னொரு பாசடைத் தயங்கு புன்னைகள் கண்ணுறு வியன்சினை கவினப் பூத்தன எண்ணொரு தாரகை ஈண்டி மொய்த்திட விண்ணுறு முகிலம் விளங்கிற்றென்னவே பண்படும் அழியினம் பயிலுராதன சண்பகாணி மரம் தயங்கிப் பூத்தன என்படு தபனிய தியன்ற போதினை விண்படுதரு கொடுமேவல் போன்றவே புயற்படல்தொடும் புதுமென் பாடலம் வியற்பட மலர்ந்த பூ விழுமென் வண்டினம் அயற்பட பூதுவான் வயந்தக் கம்மியன் செயற்படு மணி சிறு சின்னம் போலுமால் விண்டொடர் மதி கதிர்மிளிரும் தாரகை கண்டிட வைகளும் கணிப்பில் கண்ணடி மண்டல நிறைத்து மண்மாது வைத்தன கொண்டலை அளவிய கோங்கு பூத்தவே மாமலர்க் கொன்றையும் மணிமென்பூவையும் தாம் இருபுடை உரத் தளிர்த்த செய்யமா ஏ முருமாலையன் இடையில் வந்தள் தோ மறு பரம் சுடர்தோற்றம் போன்றவே ஆதவன் மீது போய் அசையும் தாழைகள் மேதகுப்பாளைகள் மிசை தந்து உத்தன பூதலம் அணங்கினார் புனைய நீட்டிய கோதரு நித்தில கோவை போன்றவே பச்சிரமேனியவரை கொள்காட்சிய பச்சிளம் பூகம்பெண்பாளை கான்றன நச்சுறு சோலையா நங்கை கெண்ணிலார் எச்சமில் சாமரை இரட்ட ஏந்தல் போல் மேல் திகள் செங்கர வீரம் ஆனவை ஆற்றமும் சினைதொரும் அரும்புகின்றன நாள்தடம் இந்திரன் ஏற்றிய மணி சுடர் என்னல்லாயதே அல்லடையின்ியே அலர்ந்த மாலதி வல்லிகள் தருவனும் மகிழ்நர்த்தங்களை புல்லுவ பகலினும் பொருந்துமோ எனா முல்லைகள் மலர்ந்தன முறுவல் செய்வ போல் ஆசருவாவியில் அலர்ந்த காவிகள் பாசடை இடையிடை பரவுகின்றன தேசுரு தருநிழல் பிரிவில் துஞ்சிய வாசவன் விழிகளின் மல்குகின்றவே தொல்லையின் முறை நெறி ஒருவித்தோயமேல் வல்லையில் அங்கிகள் வந்துற்றாலென அல்லியும் சேயன அரத்த ஆம்பலும் புல்லிய கிடங்கினிற்பொலிந்து பூத்தவே பாயிரும் புனல் கயம் பரந்த பாசடை ஆயினை இடையிடையை அவிழ்ந்த பங்கையச் சேயலர்வண்டினம் திளைப்பச் சேர்வன காயறி புகையோடு காணம் புக்க போல் எண்ணும் இத்தருக்களும் கொடியும் ஏனவும் கண்ணுரமலர்வதும் அரும்பும் காட்சியும் வண்ணம் அற்று எனின் மாலை செக்கரும் விண்ணுறும் உக்களும் விரவிற்றுவக்குமால் இந்திரன் மகிழ்வுரை இணைய பான்மையால் நந்தனவனம் எல்லாம் நன்று பூத்தலும் அந்தனன் மலர்கொடே ஆதிக்கு அன்பினால் முந்துரு பூசனை முயல முன்னினான் விடியல் வைகரை தனின் மேவி வண்டுதேன் புடையொரு முன்னரே புறையில்லாததோர் கடிமலர் கடிமலர்கொய்தனன் கொணர்ந்து கண்ணுதல் அடிகளில் விதிமுறை அருச்சித்தானரோ அப்பெருநான் முதல் ஆதி அண்ணலை இப்படி அருச்சனை இயற்றி வைகளும் ஒப்பரநோற்றரோ உம்பர் கோமகன் வைப்புரு சண்பக வனத்தின் வைகினா